கைவல்ல நவநீதம் தத்துவ விளக்கப்படலம் அறுபத்தி ஒன்பதாவது பாடல் சத்தொடு சித்தானந்தம் சமம் திறம் சாட்சியேகம் நித்தியம் வியாபியான்மா நீ அதுவா அறிந்து பொத்தொடு ஜடந்தாதி பொருந்துதங்களான குத்திர பஞ்சகோஷ குகை விட்டு வெளியிலாவாய் ஆசிரியர் ஆத்மா அல்லது பிரம்மத்தினுடைய லக்ஷணத்தைச் சொல்லி நீ அனிர்த்த ஜடதுக்கத்தில் இருக்கக்கூடிய அபிமானங்கள் அனைத்தையும் பரிபூர்ணமாக விட வேண்டும் அறிவுபூர்வமாக நீ அதை விட வேண்டும் அறியாமையினால் அனர்த்த ஜட துக்காதிகளை நீ என்று கருதிக்கொண்டிருக்கின்றாய் உனக்கு வேறாக அனர்த்த ஜட துக்காதிகள் இருக்கிறதென்றும் சேதனப்பொருள்கள் இருக்கிறது என்றும் நீ நினைக்கின்றாய் உண்மையில் சேத்தன வஸ்து நீ ஒருவனே யதார்த்த சைத்தன்ய வஸ்து நீ ஒருவனேங்கிற ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் நாம் கைவில்யனவனின் உரையாசிரியருடைய கருத்துக்களை எல்லாம் படித்து கொண்டிருக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் விளக்கத்தை படித்து கொண்டிருக்கிற போது நேற்றைய வகுப்பு முடிஞ்சுது ஆத்மா ஸ்வகதாதி அனாத்மாவுக்கு கோஷங்களுக்கெல்லாம் ஸ்வகதாதி பேதம் இருக்கிறதுனால அநேக்கம் ஆத்மாவுக்கு ஸ்வகதாதி பேத ரஹிதமாக அது ஏக்கம் இது நேற்று விளக்கப்பட்டது கோஷங்கள் அவஸ்தைகளில் தோன்றி அழிவதால் அனித்யம் ஜாக்கிரதாவஸ்தையில் அன்னமய கோஷம் வரைக்கும் எல்லா கோஷமும் இருக்குது சொரா அவஸ்தில அன்னகோஷ அபிமானமே கிடையாது அன்னமய கோஷ அபிமானம் கிடையாது பிராணமய கோஷ அபிமானமும் கூட கிடையாது மனோமய கோஷ விஜயானமய கோஷ அபிமானம் இருக்கு சுசுக்தியில ஆனந்தமய அபிமானம் இருக்கிறது ஆனால் இந்த ஒரு அட் ஒரு அவஸ்தையில் வந்து எல்லா அபிமானமும் சேர்ந்து ஒரு அவஸ்தில இருக்கிற அபிமானம் இன்னொரு அவஸ்தையில் கிடையாது ஆகியனால கோஷ அனுபவங்கள் எல்லாம் கோஷங்கள் அவஸ்தைகளில் தோன்றி அழிவதால் அனித்யம் ஆத்மா அங்கனமன்றி சதா உதித்தம் ஆகலின் நித்தியம் சதா எப்பொழுதும் அது உதிக்கிறது இருந்து கொண்டிருக்கு உதித்தம்னா என்ன உதிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை இருந்து கொண்டே இருக்கிறது சதா மறைறதே இல்லை அது ததா ததா உதித்தம் கிம் கோஷாக கோஷங்கள் எல்லாம் கேன்னு கேட்கணும் கே கோஷாக கோஷாக ததா ததா உதேத்தி ததா ததா அஸ்தமேதி பரந்து அயம் ந அஸ்தி இவகந்தவியம் அஸ்மபி என்று நாம் புரிந்து வேண்டும் கோஷங்கள் தேச காலாதி பரிட்சேதம் உடைமையின் உடைமையின் வியாபியம் கோஷங்களுக்கெல்லாம் ஒரு இடம் இருக்குது ஒரு காலம் இருக்கு தேசகால வஸ்து ஆதின வஸ்து முதலான வஸ்துன்னு அர்த்தம் தேசம்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் கோஷம் இருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் கோஷ அனுபவங்கள்லாம் இருக்கு அதனால குறிப்பிட்ட பொருளா இருக்கு ஆனால் ஆத்மா அப்படி கிடையாது அதனால இது வியாபிக்கப்படுவதாக இருக்கிறது கோஷங்கள் வியாபிக்கப்படுவதாக இருப்பதால் வியாபியம் ஆத்மா தேச காலாதி பரிட்சேத சூன்யமாகலின் வியாபி என்று அறிக தேசகால பரிட்சேத ரஹிதமாக இருக்கு ஆகாஷத்தை போல ஆகாஷவத் சர்வகத நித்யா அப்படின்னு சங்கராச்சாரியர் அடிக்கடி கோட் பண்றார் ஷ்ரு வாக்கியத்தை ஆகாஷவத் சர்வகத நித்யா ஆத்மா அப்படி புரிஞ்சுக்கணும் என்றறிக இங்கே சச்சிதானந்தாதி பிரம்ம லக்ஷணங்களை ஆத்மாவுக்கு கூறினமையின் ஆத்மாவே பிரம்மம் என்பது பெற்றாம் ஆத்மாவுக்கு இந்த சித லட்ச உபதேசம் பண்ற ஆகினால லக்ஷண ஐக்கிய வஸ்து ஐக்கியம் லக்ஷணம் ஒன்றாக இருப்பதால் வஸ்துவும் ஒன்றே ஆத்மா வேறு பிரம்மம் வேறு கிடையாது ஆத்மாங்கிற பதம் வேறு பிரம்மங்கிற பதம் வேறு ஆனா ஆத்மாவனுடைய பத அர்த்தமும் பிரம்மங்கிற பத அர்த்தமும் ஒன்றுதான் சொற்கள் வேறு பொரு தண்ணீர் என்றாலும் ஆகா என்றாலும் ஜலம் என்றாலும்புன்னும் அது நித்திய பகுவச்சன சப்தமான ஆஹ் ஏகவச்சன த்வச்சன பகுவச்சனமாக இருக்கக்கூடிய ஜலம்ங்கிற சப்தத்தை சொன்னாலும் அர்த்தம் ஒன்று தானே ஆஹ் என்னால் நீரஹா தமிழ் சம்ஸ்கிருதத்தில் நீரஹான்னு சொல்கிறோம் தமிழில் நீருங்கிறோம் தமிழில் இருந்த சம்ஸ்கிருத்துக்கு போச்சோ சம்ஸ்கிருத்துக்கு தமிழுக்கு போச்சோ வேற விஷயம் நீரஹா நீரஹான்னா ஜலம்னு அர்த்தம் நீரஜா அப்படின்னே பேர் இருக்கு நீரஜான்னா என்ன அர்த்தம் ஜலத்தில் தோன்ற புஷ்பம்னு அர்த்தம் எதற்கு சொல்கிறேன்னா நீராக சொன்னாலும்லம்னாலும்தங்கள் இருந்தாலும் ஒன்றாகவே இருக்கிறதோ அப்படி பிரத சொன்னும்மாங்கிறப்தொன்னாலும் கூட்டஸ்தன்கிறப்தாலும் வஸ்து ஒண்ணுதான் பொருள் ஒண்ணுதான் அர்த்தம் சொல்றாரு இங்கே சச்சிதானந்தாதி பிரம்ம லட்சணங்களை ஆத்மாவுக்கு கூறினமையின் ஆதினு சொன்னதுனால நீங்க என்ன பண்ணனும் சாட்சி ஏகம் சொன்னார் இல்லையா எப்பவுமே முதலியன்னு அர்த்தம் முதலியன்னு சொன்னா என்னெல்லாம் வரும்னா சமம் திறம் சாட்சி ஏகம் நித்தியம் வியாபி ஆன்மா நீ அதுவா வரிந்து சொன்னதுனால லட்சணங்களை ஆத்மாவுக்கு கூறினமையின் ஆன்மாவே பிரம்மம் என்பது பெற்றான் அங்கனம் அன்று ஆன்மாவுக்கு பிரம்மம் அந்யமாம் எனின் கடாதிகள் போல பிரம்மம் அனான்மாவாம் அந்நியமாக பிரம்மம் இருக்கிறது என்று சொன்னால் குடங்களை போல பிரம்மமும் அநாத்மாவாகிவிடும் விடும் பிரம்மத்தை அனாத்மாவென்பது என்பதை ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கற்கு விரோதமாம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்களுக்கு இது விரோதமான விஷயம் ஆகலின் ஆன்மாவே பிரம்மம் என ஊகிக்க யூகிக்க புரிந்து கொள்கூகிக்க அனாத்மாவான பஞ்சகோஷங்களும் ஆத்மாவாக தோன்றுதலின் குத்திர பஞ்ச கோஷம் என்றார் குத்திர பஞ்ச கோஷம்னா என்ன அனாத்மாவாக அதில் என்ன போட்டார் தமிழ்ல பொது முறையில் வஞ்சகமான வஞ்சகத்தை உடைய பஞ்சகோஷங்கள் அப்ப குத்திரம் குத்திரங்கிற வார்த்தைக்கு அனாத்மாவாகியே நம்மளெல்லாம் வஞ்சனை என்ன அர்த்தம் நம்மை சிறுமைப்படுத்துவது தனிமைப்படுத்துவதுதான் அல்பமாக காட்டுவதுதான் வஞ்சனை மகத்தான பூர்ணமான காட்டுவது மாபெரும் வஞ்சனை அல்லவா ஆயினால குத்திர பஞ்ச கோஷ குகை விட்டு வெளியில்லாவாய் என்றது குகைக்குள் ஆன்மாவை அறிந்ததால் முக்தி உண்டென்னும் தைத்திரிய ஸ்ருதியை குறிப்பித்தம் குறிப்பித்தம் குறிப்பித்தம் ஏனா வியோமன் யுகா பரமியோமன் சர்வன் காமா அம்மண விபச்சித்தா அனு என்று தைத்திரிய உபனிஷத் பிரம்மானந்தவல்லி உபதேசிக்கிறது அதை தான் இங்க சொல்லி இருக்குன்னு இவர் சொல்றாரு பஞ்சகோஷ குகை விட்டு வெளியில் ஆவா என்றது குகைக்குள் இருக்கும் ஆத்மாவை குகைனா என்ன அர்த்தம் புத்தின் அர்த்தம் அதாவது இந்த இந்த விஷயத்துல எல்லாம் மர புத்தியானது போயிருக்கு அந்த புத்தியில வந்து இந்த பிரதிபிம்பைத்தியம் பிம்ப சைதன்யமும் பிரதிபிம்ப சைதன்யமும் பிரகாசித்து கொண்டிருக்கிறது அதுலேருந்து நாம் அதை புரிஞ்சிக்கலாம் ஊகம் ஸ்ருதி யுக்தி அனுபவ பிரமாணங்களின் மூலம் இதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் என்று இந்த தைத்திரிய ஸ்ருதியை இங்கே சொல்லியிருக்குன்னுட்டார் பஞ்சகோஷ குகை விட்டு வெளியில் ஆபாய்கிறது அந்த போர்ஷன் உபனிஷத் உபனிஷத இலக்கியத்திலேயே அற்புதமான இலக்கியம் அது உபனிஷத் அந்த பிரம்மானந்தவல்லி போர்ஷன் தான் ரொம்ப அத்புதமான பகுதி ஏன்னா அது அழகாக பிரம்மத்தோட லட்சணத்தை சொல்லி அந்த பிரம்மத்தோட லட்சணம் பிரம்மத்தை சொல்லி அந்த பிரம்மத்துலேருந்து தான் ஜெகத்து வந்திருக்குன்னு சொல்லி அந்த பிரம்மத்தை புரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்து பஞ்சகோஷ நிஷேதம் பண்ணணும்னு சொல்லி அந்த பஞ்சகோஷ நிஷேதம் பண்ணி எது எது எஞ்சி இருக்கோ அதுதான் பா ஆத்மா அதுதான் பிரம்மன்னு சொல்லி அது பண்ணுறது அழகா ஐக்கியம் பண்ணுறது ஆக பிரம்ம லட்சணம் பிரம்மத்திலேருந்து தான் ஜெகத்து வந்திருக்கு அந்த ஜகத்தில் தான் நம்முடைய அன்னமயாதி கோஷங்களும் இருக்குது நம்மளை விசாரம் பண்ணினாலே ஜகத்துக்கு ஆதாரமான வஸ்துவை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தத் தொம்பத சோதனத்திலேயே தத்வத சோதனம் யதார்த்தமாக அடங்கியிருக்குன்னு சொல்லி வஸ்துவை புரிய வைக்கிற ஒரு உபநிஷத் தைத்திரிய உபநிஷத் அது பிரம்மானந்தவல்லி அதில் மூணு சாப்டர் இருக்கு மத்தியமான சாப்டர் தைத்திரியுதியை குறிப்பித்ததாம் சத்தொடு சித்தானந்தம் என்றதற்கும் பொத்தொடு ஜடம் துக்காதி என்றதற்கும் உதாரணம் வாசிஷ்டம் அப்படின்லாம் சொல்கிறார் அவர் அதெல்லாம் நீங்களே படித்து தெரிஞ்சுங்க ஒரே ஒரு பாட்டு மாத்திரம் படிக்கணும்னு தோன்றுறது நூற்றி ஐம்பத்தி மூணாவது இருக்க அந்த மேலே இருக்கிற பாட்டு பாருங்க அந்நியமாய் விஜானமயனுக்கு உள்ளாம் ஆனந்தமயன் அன்னமயன் தன்னுள்ளாய் அந்நியம் அவ அந்நியம் அப்பிராணமயன் மனோமயனார் பூரணன் அப்படியே உபனிஷத்தேட் பண்ணிட்டாங்க ரசமய தசேதமே வசிரஹ இப்படி ஒன்னொண்ணும் இதனால அது வியாபிச்சிருக்கு அன்னமயத்தை பிராணமயம் வியாபிச்சிருக்கு பிராணமயத்த மனோமயம் வியாபிச்சிருக்கு மனோமயத்தை விஜயானமயம் வியாபிச்சிருக்கு விஜயான மயத்தை ஆனந்தமயம் வியாபிச்சிருக்கு ஆனந்தமயத்தை ஆனந்தமான பிரம்மம் வியாபிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பூர்ணம் இதக்காட்டிலும் அது பூர்ணம் அதை காட்டிலும் அது பூர்ணம்னு சொல்லி பரிபூர்ணத்தை உபதேசம் பண்ணுகிறது அந்த பகுதி பூர்ணஹாங்கிற சப்தமே வருது சவா தசேதமே வசிரா ரிக் தட்சிண்பா சமோத்தர்பக்ச ஆனந்த ஆத்மா சா சாமோத்தர பக்ஷ ஆதேச ஆத்மா அப்படின்னு நிறைய சொல்லின்றே வருது அது ஒரு ஒரு வாக்கியம் வரும் தஸ்மாத் ஏ தஸ்மாத் அன்னரசமயத் அன்னோந்தர ஆத்மா பிராணமய தேன பூர்ண தேன அதைத்தான் தேடறேன் அந்த வாக்கியத்தை தான் தேடுறேன் தேன ஏஷ பூர்ண அதனால் இது பூர்ணமாக இருக்கிறது அப்படின்னு அந்த மந்திரம் சொல்கிறது அதை தான் அவர் அப்படியே என்ன குறவு நமக்கு ஒன்றுமே குறவு கிடையாது எல்லாம் இருக்குது ம அந்நியம் அவ பிராணமயனாலே பூர்ணன் மனோமயனார் பூர்ணனன் மனோமயமே என்றோ மனோமயம் என்றோ மனோமயன்றோ அன்னவகை விஜயானமயனார் பூர்ணன் ஆனந்தமயனாலே அவன்தான் பூர்ணன் தன்னிகரற்றனைத்தினுக்கும் தற்பத்தார் பூர்ணனதுதானே பூர்ணம் என்றும் அப்படின்னு அந்த மந்திரத்தை அப்படியே சொல்றது அப்படியே தான் அதையும் சொல்லியிருக்கு அடுத்தது சச்சிதானந்தமாகி ஒன்றா ஒன்றாம் பரபிரம் புச்சம் என்று உரைத்திடும் அதில் சொல்லியிருக்கு பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா அப்படியே சொல்றார் அவர் அதனால் புச்சம் என்று உரைத்திடு உரைத்திட மடு உரை உரைத்திட உரைத்திடப்படும் இரத பொருளே இரதமப்பொருளே தமப்பொருள் வஸ்து உயர்ந்தது இச்சிதா இச்சதானந்தெய்திய யாவன் எவ்விடத்தும் துச்ச ஆக்கையின் துயர் அறுத்து அவன் சுக பெறுமாள் அந்த புச்ச பிரம்மனை புரிஞ்சா இந்த சரீரமெல்லாம் துச்சம்னு தெரியுங்கிறார் இதெல்லாம் உபனிஷத்தில் கூட கிடையாது உபனிஷத்தில் கூட கிடையாது அந்த புச்ச பிரம்மனாக தன்னை புரிந்து புச்சன்னு சொன்னா ஆதாரம் அதிஷ்டானம் நர்த்தம் பிரம்ம ஆனந்த ஆத்மா பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா அப்படின்னு உபரிஷத் மந்திரம் சொல்றது அது அப்படியே சொல்றார் அவர் அந்த புச்ச பிரம்மனாக தன்னை புரிந்து கொண்ட துச்ச ஆக்கையின் துச்சமான இந்த ஆக்கை பொய்யான இந்த சரீரத்தில் துயர் அவன் சுகம் பெறுமால் அவன் துயர் நீங்கி சுகம் பெறுவான்னு சொல்லியிருக்கு என்பதனாலும் வரும் ஏயும் இருக்கு இல்லையா என்பவனவற்றாலும் வரும் அப்படின்னு அர்த்தம் சொல்லி இருக்குப்பா நான் கொஞ்சம் உனக்கு காமிச்சேன் உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் குரு அருளின்படி பஞ்ச கோஷங்களை நேதித்து நேதித்துனா என்ன அர்த்தம் இது வல்ல இதுவல்ல என்று தள்ளி அவைகளின் அபாவத்தை கண்டு இதுவோ யானெனச்சீரன் கலங்கி வினாதல் என்ன ஆயிடுத்து எல்லாம் நீங்கினவுடனே எல்லா பாவ பதார்த்தமும் நீங்கினவுடனே அபாவம் தான் நானாங்கிறான் என்ன ஒன்றும் இல்லை தூக்கத்தில் பாவமா அபாவமான தூக்கத்தில் அபாவம் தான் தான் இருக்கேன் ஜாகிரத அவ அபாவம்னா என்ன இருப்பற்றுன்னு அர்த்தம் இருப்பற்றதுன்னு அர்த்தம் பாவம்னா இருப்படுறதுன்னு அர்த்தம் அபாவம்னா இருப்பில்லாததுன்னு அர்த்தம் இருப்பற்றதாக இருக்கு பூ தாத்துக்கு என்ன பூ சத்தாயாம் தான் படிச்சிருக்கோம் இதெல்லாம் எவ்வளோ பிரயோஜனம் பாருங்க பூ சத்தாயாம் அஸ் அஸ்ஸுக்கு என்ன அஸ்ஸும் சத்தாயாம் அஸ்ஸுக்கும் பவத்தின்னு தான் அர்த்தம் அப்ப அஸ்தினாலும் பவத்தினாலும் நபதி நாஸ்தி பவதி பிரம்ம பவத்தினாலும் பிரம்ம அஸ்தினாலும் ஒரே அர்த்தம் தான் அது அசுதாது கணம்தான் வேறையே தவிர அர்த்தம் ஒன்று தானே அதனால் அவைகளின் அபாவத்தைக் கண்டு எல்லாத்தையும் நீங்கிப்பிட்டான் அபாவம் தான் இருக்கு பாவ பதார்த்தமெல்லாம் நீங்கி போயிடுது இதுவோ யான் என சீடன் கலங்கி வினாதல் அய்யய்யோ நான் அபாவமா பாவ பதார்த்தம் இல்லையா நான் நான் வந்து இல்லாத பொருளா இருக்கின்ற பொருளா இல்லாத பொருளா இது ஒரு கேள்வி இருக்கின்ற பொருளா இல்லாத பொருளா இல்லாத பொருள் பஞ்ச கோஷந்தான் நீதான் இருக்கின்ற பொருள்னு உபதேசம் பண்ணியும் கூட அபாவத்தை நான் நினைச்சுன்னுட்டான் அதைத்தான் அதை வந்து அதை கேள்வியாக கேட்குறான் அதுவும் அல்ல பாவ அபாவாபியாம் விலக்ஷாத்வம் இருப்பது இன்மை என்பதற்கு வேறாக நீ இருக்கிறாய் இருப்பு இன்மை என்ற இரண்டுக்கும் வேறாக நீ இருக்கிறாய் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கிறார் அவர் படிக்கலாம் பஞ்சகோஷமும் விட்டு கோஷமும் விட்டு அப்பார் பார்க்கின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது பாழே விஞ்சியதுவல்லாமல் பாழே விஞ்சியததுவல்லாமல் வேறொன்றும் தெரியக்கானேன் அஞ்சன இருளையோ இருளையோ நான் அகமென அனுபவிப்பேன் வஞ்சமில் குருவே என்ற மகன் மதி தெளிய சொல்வார் அழகா சொல்றாரு தெளிய சொல்வார்னு தெளிவா சொல்றார் இப்ப சிஷ்யனுக்கு முக்கியமான விஷயம் இதுதான் இதை வந்து நம்ம பத பதார்த்தத்தை படிச்சுன்னு கஷ்டமே கிடையாது என்ன சொல்கிறான் எல்லா கோஷத்தையும் நான் விளக்கி விளக்கிட்டேன் ஒண்ணுமே இல்லை இப்போ இந்த ஒண்ணுமே இல்லாததான் நான் அஞ்சனை இருடையோ நான் அகமென அனுபவிப்பேன் அப்படின்னா இல்லை அப்படி இல்லைப்பா நீ ஒன்னும் இல்லாதவங்க இல்லை எல்லாத்துக்கும் ஆதாரம் நீ நீ பாவ பதார்த்தம் என்ன பௌத்தர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சூன்யந்தான் இருக்குங்கிறாங்க நம்ம அப்படி சொல்றதில்லை புத்த மதத்தினுடைய முக்கியமான கொள்கையே அபாவம் தான் அபாவம் தான் ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாதுங்கிறத சொல்றதுக்கு ஒரு பிலாசபி இதனால் ஒன்றுமே கிடையாது அதனால ஒன்றுமே நல்ல ஒன்று தான் இருக்கு அப்படிங்கிறது எப்படி ஒன்றுமே கிடையாதுங்கிறது எப்படி பிரம்மம் ஒன்று தான் இருக்கிறது அத்வைத பிரம்மம் ஒன்று தான் இருக்கிறது அத்வைத பிரம்மத்துக்கு வேறாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது பிலாசபி சித்தாந்தம் நம்முடைய சித்தாந்தம் எதுவும் கிடையாது ஜகத்தும் கிடையாது பிரம்மனும் கிடையாதுங்கிற சித்தாந்தம் தான் பௌத்த சித்தாந்தம் ஆகினால நம்ம அதை பௌத்தருடைய சித்தாந்தம் ஜகத்மித்யா பிரம்மமித்யா நாஸ்திகனுடைய லக்ஷணம் என்ன நாஸ்திகன்னா யாரு நம்ம ஊர் நாஸ்திகர்கள் நம்ம ஊர் நாஸ்திகர்களுக்கு பிரம்ம நாஸ்தி ஜெகத் சத்தியம் பிரம்மம் உண்மை பிரம்ம நாஸ்தி ஜெகத் பர ஜக இவங்க இவங்களுக்கு யாருக்கு இந்த குரூப் இருக்க விசிஷ்டா துவைதிகள் சைவ சித்தாந்திகள் இவங்களுக்கெல்லாம் ஜகத் அஸ்தி பிரம்ம அஸ்தி ஜெகத்தும் இருக்குது பிரம்மமும் இருக்கு ரெண்டும் சத்தியம் நாஸ்திகனுக்கு பரம நாஸ்திகனுக்கு வேதத்தையும் நம்புறது இல்லை புத்த மதத்தையும் நம்புறதில்லை எந்த மதத்தையும் நம்புறதில்லை சார் வாக்க மதம் சாரு வாக்கினாலே சாருனா அழகானு அர்த்தம் வாக்குன்னா பேச்சுன்னு அர்த்தம் அது பேரே சார் வாக்க பேர் பேசுறதை கேட்கற போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பிரச்சனை வரும்போது தான் தெரியும் சார் வாக்கா சாரு வாக்கஹா சாரு பேர் வைக்கிறோம் இல்லையா அதெல்லாம் சம்ஸ்கிருத பதம்தான் சாருமதி அது சாருமதி எல்லாம் சொல்லுவாங்க சாருனா மத்தினா புத்தி சாருமத்தினா என்ன அர்த்தம் நல்ல புத்தின்னு அர்த்தம் சாருமதி சாருகேசின்னே ஒரு ராகமே இருக்கு விட்டுடுவோம் இங்கிருந்தோம் எங்கயோ போறேன் இவங்க ஒரு குரூப் என்ன ஜகத் சத்தியம் பிரம்ம அசத்தியம் நாஸ்தி இது ஒரு குரூப் நம்ம ஊர்ல இருக்கிற திராவிடர் கழகத்தினுடைய கொள்கை அப்புறம் வந்து இது ஒன்று அடுத்தது என்னென்னா நம்ம வேதத்தை ஒத்துக்கிட்டு சாஸ்திரத்தை ஒத்துக்கிண்டு எல்லாம் விளக்கம் சொல்கிற பெரியவங்க மத்வாச்சாரியார் ராமானுஜாச்சாரியார் நீலகண்ட சிவாச்சாரியார் சைவ சித்தாந்தத்துக்கு அவர்தான் முக்கியம் பிரம்மசூத்திரத்துக்கு அவர் சிவ சைவ சிவபரமா வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அவர் ஆனால் நீலகண்ட சிவாச்சாரியார் வல்லபாச்சாரியார் வல்லபாச்சாரியார் கிருஷ்ணந்தான் பரம தத்துவம் இப்படி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஜெகத் சத்தியம் பிரம்மசத்தியம்ங்கிறாங்க ஜெகத்தும் சத்தியம் பிரம்மமும் சத்தியம் ஜீவர்களும் சத்தியம் சைவ சித்தாந்தத்தில் சொல்வாங்க முப்பொருள் உண்மைபாங்க முப்பொருள் உண்மை மூன்று பொருளும் உண்மை உலகம் உண்மை முக்காலத்தும் உலகம் உண்மை முக்காலத்தும் உயிர்கள் உண்மை முக்காலத்தும் கடவுள் உண்மை அதனால் முப்பொருள் உண்மை அவங்க கொள்கை அப்புறம் பௌத்த மதம் நாஸ்தி பிரம்ம நாஸ்தி ஜகத்தும் கிடையாது பிரம்மமும் கிடையாது இது புத்த மத கொள்கை எல்லாம் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப படித்தாதான் இதெல்லாம் தெரியும் புரியும் அது பிரம்ம நாஸ்தி ஜகத்து நாஸ்தி சௌரியமாக போச்சு அது ஆத்மா நாஸ்தி முப்பொருள் பொய்மை முக்காலத்தும் முப்பொருள் பொய் எப்படி நேர் மாறாள் முக்காலத்தும் முப்பொருள் பொய் இது பௌத்த மதம் அவங்களுக்குள்ளேயே நிறைய அபிப்பிராய பேதங்கள்லாம் உண்டு அதை சொல்கிறதுல எப்படி பொய்ங்கிறதுல அதில் நாலு குரூப் இருக்குது அதெலாம் வந்து சர்வ தரிசன சங்கிரஹான்னு அந்த டெக்ஸ்ட்டு நீங்கள் படித்த ஆகணும் எல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் வித்யாரண்ய சுவாமி எழுதியிருக்கார் சர்வ தரிசன பேர் இருபத்தஞ்சு தர்சனங்கள் தரிசனம்னா என்ன திருஷ்யத்தை அனேன வஸ்து பரமார்த்த வஸ்து தர்சனம் இதன் மூலமாக இந்த இந்த சாஸ்திரங்களின் மூலமாக மெய்ப்பொருள் அறியப்படுகிறது எது அப்சல்யூட் ரியாலிட்டி எது சத்தியம் சத்தியமானது இதன் வாயிலாக காணப்படுவதால் இதற்கு தர்சனம் என்று பெயர் ஒரு ஒருத்தரும் நாங்கள் சொல்றதா சத்தியம்ங்கிறாங்க பிரம்மம் சத்தியம் இல்லை ஜெகத் சத்தியம் இல்லைன்னு நாங்கள் சொல்றதான் சத்தியம்னா எப்படி பிரம்மமும் சத்தியம் இல்லை ஜத்தும் சயம் நான் சொல்கிறது தான் சத்தியம் அப்படிங்கிறது பௌத்த மத கொள்கை அதனால் தரிசனங்கள் இருபத்தி அஞ்சு அவர் எழுதுறார் எல்லாம் ஸ்லோகா ஃபார்மில் எழுதியிருக்கார் அதெல்லாம் இருபத்தஞ்சு தரிசனங்கள் நம்ம ராமராய கவி அத்வைத்த விஜயஹான்னு ஒரு புக் எழுதியிருக்காரு அதுலேயும் எல்லா தரிசனத்தையும் கேள்வி பதில் ரூபாயமாக எழுதியிருக்கார் இருக்கும்னு நினைக்கிறேன் அத்வைத்த விஜயஹா அப்படின்னு ஒரு புக் இருக்குது அதெல்லாம் கிடைக்கிறது ரேரஸ்ட்டு புக்கு அப்போ வந்து அவங்களுடைய சித்தாந்தம் இந்த வித்யாரண்ய சுவாமிகள் எப்படி எழுதிருக்காருனா இருபத்தஞ்சு தரிசனத்தையும் ஸ்லோகா ஃபார்மில் எழுதி இதெல்லாம் பௌத்த மதத்தினுடைய வாதங்கள் பௌத்தர்களில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகளையும் சொல்லிவிடுறாரு அவங்களுக்குள்ளே இருக்கிற உட்பிரிவுகள் சைவ சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டால் அவங்க எல்லாம் என்னப்படி எப்படிலாம் பேசுகிறாங்கிறீங்க அவங்க என்ன சொல்கிறாங்க சமயங்களே பிரிக்கிறாங்க புறப்புற சமயம் அப்புறம் வந்து நானே யோசிச்சுட்டுருக்கேன் அது நிறைய விஷயங்கள்லாம் யோசித்தேன் அதை பற்றி புறப்புறச் சமயம் அப்புறம் வந்து புறச்சமயம் புறப்புற சமயம் வேற புறச்சமயம் வேறு அப்புறம் அகப்புறச் சமயம் அகப்புறச் சமயம் அப்புறம் அக அகச்சமயம் அப்புறம் அகச்சமயம் சமயங்கள் இத்தனை விதமாக பிரிக்கப்படுறது புறப்புற சமயம்னா என்ன இந்த நாட்டிலேயே தோன்றாத இஸ்லாம் கிறைஸ்தவம் முதலான மதங்கள் இது புறப்புற சமயங்கள் இது வந்து புறச்சமயங்கள் என்னன்னா இந்த நாட்டிலேயே வேதத்தை ஒத்துக்காத சமயங்கள்லாம் புறச்சமயங்கள் ஜெயின மதம் எல்லாம் நம்மளுடைய நாலு வேதங்களை ஒத்துக்கிறது இல்லை அதனால நம்ம அவர்களை நாஸ்திக மதம் தான் சொல்றோம் வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள் நாஸ்திகர்கள்னு சொல்லி பௌத்தர்கள்லாம் அவங்க கர்மாத்தீயரை நம்புறாங்க மறுபிறவிய நம்புறாங்க ஜெயினர்களா இருக்கட்டும் பௌத்தர்களா இருக்கட்டும் மறுபிறவை கொள்விக கர்ம பலன் கொள்கை இதெல்லாம் அவங்களாம் ஒத்துக்கிறாங்க இருந்தாலும் வேதத்தை ஒத்துக்கிறது இல்லை அவங்க அவங்க தர்க்கத்தினால் நிரூபிக்க விரும்புகிறாங்க அதெல்லாம் வேதத்தை வேதத்தை நம்பாதீங்கங்கிறாங்க அதில் ஜெயின மதத்தைச் சேர்ந்தவர்களும் பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர்களும் இவர்களெல்லாம் வேதத்தை ஒத்துக்கொள்ளாதனால புரச்சமயங்கள் இந்த நாட்டில் தோன்றிய வேதத்தை ஒத்துக்கொள்ளாத புரச்சமயங்கள் இப்படி பிரித்து பேசுகிறவங்க செய்வர்கள் சைவர்கள் தான் ரொம்ப அழகாக மூணாவது என்னென்னு அகப்புற சமயம் அகப்புறச்சமையன்னா வேதத்தை ஒத்துக்கிறது ஆனால் விஷ்ணுவே பரம்பொருள்ங்கிறது விஷ்ணுவே பரம்பொருள் அப்படிங்கிறாங்க இல்லையா அந்த குரூப்பெல்லாம் அகப்புறச்சமயம் வேதாந்திகளும் அகப்புறச்சமயம்தான் ஏன்னா இவங்க பிரம்மே நான்கிறாங்க எவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் அகப்புற சமயத்தில் தான் நம்மளும் சேரும் அவங்களுக்கு நம்மளாம் ஏகாத்மவாதிகள் மாயாவாதிகள் அக்கார்டிங் டு தம் அந்த சைவ சித்தாந்திகளுடைய கோணத்தில் நம்மளாம் என்னென்னா மாயாவாதிகள் என்ன எல்லாம் மாயைங்கிறோம் இல்லையா எல்லாம் மாயை அப்படின்னு சொல்லிவிட்ருவோம் ஈஸ்வரனே நெகெக்ட் பண்ணுறோம் நாம் கடைசியில் அதனால் வந்து அவங்களுக்கு நம்மளாம் மாயாவாதிகள்னு நமக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க அவங்க நம்ம பிரம்மவாதிகள் அவங்களுக்கு அது தெரியாது ஜெகத்து இந்த இந்த வேற்றுமைக்கு காரணம் மாயைன்னு சொல்கிறோமோ இல்லையோ அதை அவங்களால் தாங்கிக்க முடியல அதனால் நமக்கு பேர் அவங்க மாயாவாதின்னு வச்சுருக்காங்க ஏகாத்மவாதின்னு வச்சிடலாம் ஏகாத்மவாதி நம்மளுக்கு பேர் ஏகாத்மவாதின்னு ஒரு குரூப் சொல்லும் இன்னொரு குரூப் வந்து மாயாவாதின்னு சொல்லும் சைவ சித்தாந்திகள் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பிரசித்தமான விஷயம் அது இந்த தமிழ்நாட்டுக்கு அந்த பக்கத்தெல்லாம் கிடையாது வேணால் காஷ்மீரில் இருக்குது சொல்லப்போனால் சைவ சித்தாந்தம் தமிழ்நாட்டில் தான் பிரசித்தம் தமிழ்நாட்டிலையும் யாழ்ப்பாணத்துலேயும் இப்போ இங்கே யாழ்ப்பாணம் ரெண்டு பக்கத்தில் இருந்து போனால் அந்த பக்கத்துலையும் இங்கே தான் பிரசித்தம் காஷ்மீரை சைவம்னே ஒன்று இருக்குது காஷ்மீர சைவம்னு காஷ்மீர்லேருந்து தான் இங்கே வந்தது அப்படின்னு சொல்லி அது இருக்கு இதெல்லாம் சைவம் சிவ சிவபெருமான விஷயம் இவங்க என்ன சொல்கிறாங்க இதுதான் சொல்லிட்டு இருக்கேன் அகப்புற சமயம் நம்மளாம் அக அகச்சமயம் நான் என்னென்ன அவங்களுக்குள்ளே வித்தியாசம் சைவத்துக்குள்ளே கங்காள சைவம் வீர சைவம் அந்த சைவம் இந்த சைவம்னு இருபத்தஞ்சு பேதம் அவங்களுக்குள்ளே அதில் அகாகச்சமயம்னு ஒரு ஒருத்தன் தன்னை சொல்லிப்பான் அகாகச்சமயம்னு சொல்லி அவங்க ஒருத்தர் சொல்லிப்பாங்க ஒருத்தர் சொல்லுவார் நாங்கள்லாம் சைவ சித்தாந்திகள் இன்னொருத்தர் சொல்லுவார் நாங்கள் சித்தாந்த சைவ சைவர்கள் பார் எப்படியோ நிம்மதியாக இருந்தால் சரி எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும் ஏதோ ஒரு கொள்கையை பிடிச்சுக்கொண்டு அந்த கொள்கையை நல்லா உறுதியாக பிடிச்சுக்கொண்டு உருப்படியாக நிம்மதியாக இருந்தால் எல்லாருக்கும் நிம்மதி ஆனால் அவங்களுக்கே தகராறு கன்வெக்ஷனில் வந்ததுன்னா தான் போகணும் அதனால்தான் நம்ம பார்த்துருக்கோம் எத்தனையோ வைஷ்ணவர்கள் சைவர்களான கதைகள் உண்டு சைவர்களெல்லாம் வைணவர்களான கதையும் உண்டு நம்ம இடத்துல இந்த இந்த ஒரு பெரிய சித்தரே சிவ வாக்கியங்கிறவர் தான் பூதத்தாழ்வாருங்கிறாங்க பேயாழ்வாருங்கிறாங்க இவர் சிவவாக்கியராக மாறினார் இல்லட்ட சிவவாக்கியர் தான் மாறினார் எல்லாமோ சொல்கிறாங்க நமக்கு தெரியாது நம்ம நேரில் யாரையும் பார்க்கல இப்படிலாம் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுங்க ஏன்னா உங்களுக்கு தகவல் தெரியணும் இல்லையா ஓஹோ இவ்வளவுலாம் இருக்கா சுவாமின்னு தெரிஞ்சால் தானே புரியும் அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கன்விக்ஷன் வேணும் அந்த கன்விக்ஷன் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் இப்படி இருக்கப்பா சுவாமி எனக்கு இன்னும் விசிஷ்டா து இது கொஞ்சம் சரின்னு தோன்றுறது சுவாமின் நல்லதுப்பா நல்லாவே அதை ஃபாலோ பண்ணி யாரும் வேண்டான்னா இல்லை சுவாமி இந்த சைவ சித்தன் தேவாரமும் திருவாச்சமும் உறுக்குற மாதிரி ஒரு நூலும் நம்மளை உறுக்காது நல்லா உருகு யார் வேண்டான்னா வேண்டான்னா இதை சொல்கிற தைரியம் அத்வைத்தி தான் இருக்க முடியும் எந்த குரூப்புக்கும் ஃபெனாட்டிசம் போகவே போகாது நான் பார்த்ததில் என்னோடய அனுபவத்தில் தெரிஞ்சதில் அத்வைதா ஸ்கூல் ஆஃப் தாட்டு தான் ஸ்கூல் ஆஃப் தாட்டுன்னு சொல்லக்கூடாது அதுதான் அ தட்டிலோன்னு தாட் அதுதான் தாட்டு சரி போனால் போகிறது இருக்கே மற்றது இருக்கிற போது நம்ம எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் அதனால் அத்வைதா ஸ்கூல் ஆஃப் தாட் ஒன்று தான் ஃபெனாட்டிசம் இல்லாது சரியாப்பா எல்லாரும் சொல்லுங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் என்ன நீ ஒத்துக்க மாட்டே உன்னை நான் ஒத்துனுறேன் நீ என்ன ஒத்துக்காட்டோ கவலை இல்லை நீ நல்லா நீ எதில் இருக்கையோ அது உருப்படியாக இரு தெளிவாக அது ஒன்று போகும் அது உனக்கு நல்லது நீ தெளிவாக இல்லைன்னா எனக்கு கவலை இல்லை தெளிவாக இருந்தால் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிடுவோமே தவிர எந்த பெசத்துலயும் தான் இதுக்கு மேல எப்படி சொல்ல முடியும் தயான் சுவாமி என்ன நீட்டிக்னா நீ லுனாட்டி சொல்றேன் சரிப்பா ஒத்துக்கிறேன்ட்டா நான் ஃபினாட்டிக்காக ஓன் திருஷ்டியில் தெரிகிறது கரெக்டு தான் ஏன்னா நீ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்க அதனால் நீ சொல்கிறது கரெக்டு தான் நான் ஒத்துநுட்டேன் அப்படின்னா ஒத்து நுட்டேன்னா வாயே திறக்க முடியாது எங்கேயா திரும்ப பேசினா தானே ரெண்டு கை சேர்ந்தா தானே சத்தம்னா இது திரும்ப பேசினா தானே நீயா வந்து எது சத்தியம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோ அது நீ சொல்லுங்கன்னு சொன்னால் அது நிஜமாகவே நீ கேட்கறியான்னு தெரிஞ்சு நான் ஓரளவுக்கு சொல்லுவேன் நிஜமாகவே நீ கேட்குறியான்னு தெரிஞ்சு ஓரளவுக்கு தான் சொல்லுவேன் அப்போ முழுக்க சொல்ல மாட்டேன் ஏன்னா முழுக்க சொல்லணும்னா இன்னும் உனக்கு ஸ்ரத்த வரணும் இன்னும் பக்தி விசுவாசமெல்லாம் உண்டாகணும் ஆகையினால நம்ம என்ன சொல்றோம்னா விட்டு விடலையே நம்ம என்ன சொல்றோம் பிரம்மந்தான் சத்தியம் அதுக்கு அந்நியமா எதுவும் சத்தியம் இல்லை திருக்காலத்திலும் பிரம்மைவ சத்தியங்கிறோம் இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபிலாசபியும் நீங்க புரிஞ்சுடுதாக ஆகிடும் உலகம் ஒன்றுதான் இருக்கிறது கடவுள் இல்லவே இல்லை இவர்கள் பரம நாஸ்திக கொள்கையை உடையவர்கள் இரண்டாவது குரூப் உலகமும் இல்லை கடவுளும் இல்லை இது ரெண்டாவது குரூப் மூணாவது குரூப் என்னன்னா உலகமும் இருக்கிறது கடவுளும் இருக்கிறார் மூணாவது குரூப் நாலாவது குரூப் என்ன கடவுள்தான் இருக்கிறார் உலகம் என்பது உண்மையில் இல்லை இது நம்முடைய கொள்கை எது சரியாக இருக்குங்கிறத நீங்களே புரிஞ்சுங்க உங்களுக்கு உங்கள் சாய்ஸு பால் ஈஸ் இன் பால்இன் பால் ஈஸ் இன் யுவர் கோர்ட்டுன்னா வீசிவிட்டேன் நீங்கள் பார்த்துக்கோங்க பந்து இப்போ உன் பக்கம்தான் இருக்கப்பனே நீ வீசு அதனால தான் அதனால தான் சங்கராச்சாரிய ரொம்ப அழகாக சொல்லிட்டார் புதஜனகி வாத பரித்தெஜ்ஜ தான் அறிவாளிகளோடு வாதம் செய்வதை விட்டுவிட வேண்டும் விட்டார் ஆனால் அவர் நிறைய வாதம் பண்ணவர் எங்கே வாதம் பண்ணணுமோ அங்கே பண்ணணும் ஏன்னால் இந்த வேதாந்தம் படித்தவனுக்கு சும்மா இருக்க முடியாது இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படித்தவனுக்கு சும்மா இருக்க முடியாது யாராவது கிடைச்சா அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணணும் தோணும் ஆர்கியூ பண்ணணும்னு தோணும் என்னைக்கு ஆர்கியூ பண்ணுங்கிற புத்தி போகிறதோ அன்றைக்கி தான் இவன் நிஷ்டன்னு அர்த்தம் ஆர்கியூ பண்ண யாரோ கேட்டால் சொல்லலாம் சுவாமி எந்த நீங்கள் எந்த ஒரு உண்மையை தெரிஞ்சு இவ்வளோ நிம்மதியாக இருக்கீங்களோ அந்த உண்மையை எனக்கும் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டால் அது கேட்குற விதமாக கேட்டால் நம்ம வந்து உட்காரப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் ஆனால் வந்து நம்மக்கிட்ட ஆர்கியூ பண்ணணும்னு வர்ற போது நமக்கும் ஆர்கியூ பண்ணி அவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நம்ம குரூப்பில் சேர்த்துடணுன்னு நினச்சா நான் தான் அஞ்ஞானி சேர்த்துடணும்னு நினச்சா நான் தான் உண்மைதானே நீ நாமம் போடுறியா போட்டுக்கோ வீ உதி ஏதோ ஒன்று வச்சுக்கோ இந்து ஒரு சம்பிரதாயம் இருக்குது அதை வந்து நீ ஃபாலோ பண்ணு ஏன்னா ஒரு முறை இருக்கோ இல்லையோ நீ ஃபாலோ பண்ண சொல்கிறேன் ஒரு வார்த்தையை சொல்றேன் முட்டுலூ நம்ம விஷயங்களை சொன்னதெல்லாம் நீங்கள் வந்து பிரயோஜனமான சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப பிரயோஜனமானதான் இது இதெல்லாம் இருந்தால் நமக்கு வந்து தாய்மான் ஒரு பாட்டு இருக்கேன் மாயை முதல் சிலர் பொறிப்புலன் அடங்கும் இடமே பொருள் என்பவர் சிலர் நாதமயம் என்பர் சிலர் விந்துமயம் என்பர் சிலர் நட்ட நடுவே இருந்த நாம் என்பர் சில பேர் உரு என்பர் சில பேர் கருதி நாடில் அரு என்பர் சில பின்னும் உண்ணும் கெட்ட சூனியமது என்பர் சில பேர் இவைகளால் பாதரசமாய் மனது சஞ்சலப்படுமலால் பரமசுகன் இஷ்டை பெறுமோ பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே ஏற்கனவே அவன் நிம்மதி இல்லாமல் தவிச்சுன்னு வந்திருக்கான் அவன் இங்கே வந்து பிலாசபர்ஸ் எல்லாம் சேர்ந்து குழப்பினான் எனக்கு அதே பரவாயில்லை போயிடுவான் ஏற்கனவே நான் வந்து குழம்பி போயிருக்கேன் நான் வந்து நிம்மதியை தேடி ஆன்மீகத்துக்குள்ளே நுழைஞ்சால் அதுக்குள்ள ஆயிரத்தெட்டு குரூப்பு ஒரே குரூப்புக்குள்ளே இருபத்தஞ்சு குரூப்பிசம் அப்படி இருக்கிற போது நான் எப்படி அப்பா நிம்மதியாக இருக்க முடியும் அதனால் இனிது இனிது ஏகாந்தம் இனிதுன்னா ஏகாந்தமாக இருக்கிறதுக்கு ஞானம் வேணும் அப்பனே ஞானம் இல்லாமல் ஏகாந்தமாக இருக்க முடியாது ஞானம் இல்லாமல் ஏகாந்தமாக இருக்க முடியாது நம்ம ஏகாந்தமாக இருக்கணும்னா நம்ம நமக்குள்ளேயே நமக்கு நிறைவு இருந்தால் இருக்க முடியும் இல்லாட்டி யாரா ஒருத்தரை பார்க்கணும் போல இருக்கும் ரூமுக்குள்ளே எத்தனை நேரம்தான் அடைஞ்சு கிடக்கிறது பார்க்கணும் போல இருக்கும் பேசணும் போல் இருக்கும் போகாது சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் பாட்டுக்கு வந்துடுவோம் என்னென்ன என்ன அபாவத்தை போய் அகம்னு நினைக்கிறோம் இப்போ பாவத்தையெல்லாம் நீக்கியாச்சு அன்னமய கோஷா ஹோகையா ஷ மி அப்பூர்ணா சவிக்காரோடனோஷியப்படுவதால் விக்காரமாக இருப்பதால் ஓரவஸையிலிருந்து மற்றொரவஸையில் இல்லாததால் அஸிர விஷம இதெல்லாம் சொல்லி இத்தனை ஹேத்துவை போட்டு நாஹம் அன்னமய கோஷ நாஹம் பிராணமய கோஷ நாஹம் மனோமய கோஷா நாஹம் விஜானமய கோஷ நாஹம் ஆனந்தமய கோஷம் க அபாவ அபாவா அபாவர்த்தம் அதான் சொல்கிறோம் பஞ்ச கோஷமும் விட்டு அப்பால் பார்க்கின்ற பொழுது பாழே விஞ்சியது அல்லாமல் பாழே விஞ்சியது அது அல்லாமல் வேறொன்றும் தெரிய காணேன் பாழு தான் மிச்சமாக இருக்கு பாழுனா என்ன அர்த்தம் அபாவம் சூன்யம் வேறொன்றும் தெரிய காணேன் அஞ்சன இருளையோ அஞ்சனை இருளையோன்னு என்ன அர்த்தம் நல்லா மை இருட்டு இப்போவா கொஞ்சம் தெரிஞ்சுட்டு ஏதோ நான் பாட்டு பூஜை தூஜை பண்ணிட்டு இருந்தேன் இருக்கிறதும் போச்சு எல்லாத்தையும் நீக்கு நீக்குன்னு சொல்லி சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப உபதேசம் பண்ணி எல்லாமே போச்சு அஞ்சன இருளையோ நான் அகமேனா அனுபவி அனுபவிப்பேன் இந்த அபாவத்தையா நான் நினைப்பேன் அதுவா நான் அபாவஸ்வரூபமா நான் அப்படின்னா அவன் எப்படி பேசினான் நான் முதல்ல போட்டுட்டான் வஞ்சமில் குருவே வஞ்சமில்லாத குருநாதா அப்ப வஞ்சமுள்ள குருநாதன் இருக்கான்னு தெரியறது இப்போ வஞ்சமில் குருநா குருவேன்னு சொன்னால் இப்போ வஞ்சம் வஞ்சமுள்ள குருநாதர் இருக்கார் தெரியும் உலகத்தில் என்ன பண்ணுவாங்க சாதாரணமாக சொல்கிறார் அவரே உலகத்தில் உரையாசிரியர் சொல்லியிருக்கார் உலகத்தில் வந்து மக்கள்கிட்ட என்னென்னா என்னத்தையாவது உன்னை காதலை ஊதி எடுத்துன்னு போயிடுறதுன்னா இப்படி தான் சொல்கிறாரு ஊதி காதலை ஊதினா என்ன அர்த்தம் காதலை சொல்லின்னு அர்த்தம் அதுக்கு லட்சியார்த்தம் பண்ணணும் ஊதுறதுன்னா ஃபூலும் ஊதுறதா என்ன அதுக்கு லட்சியார்த்தம் என்னத்தையாவது காதலை ஊதி ஏதாவது பிடிங்கிட்டு போயிடுறது இந்த பாருங்கள் அப்படித்தான் வந்தார் ஒருத்தர் எங்கிட்ட வந்து மிந்தி கொண்டு கொடுத்தார் எதையோ ஊதிப்புட்டார் நான் நம்பிவிட்டேன் கடைசியில் பார்த்தா அது வேலை செய்ய மாட்டேங்கிறது கடைசியில் பணம் போயிடுது எட்டாயிரம் ரூபா போயிடுது என்ன பாருங்கள் சுவாமி இது ரொம்ப வெரி வெரி யூஸ்ஃபுல் உங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என் டீவன் கணந்து காமிச்சார் பேஜர் அது கொண்டு கொடுத்து இது நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு மெசேஜ் வரும் அப்படி இப்படின்லாம் சொன்னார் வந்து விசாரிக்காம ஆராய்ச்சி பண்ணாம வாங்கிவிட்டேன் கடைசியில் பார்த்தா அன்னைக்கு கொடுத்தது தான் அதுக்கப்புறம் அன்னிலிருந்து அதுக்கப்புறம் வேலையே செய்யலது என்னமோ ரெண்டு ஒரே ஒரு இது வந்தது பெஸ்ட் விஷஸ் நீங்கள் இதை வாங்கி கொண்டதற்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னா அப்புறம் நம்ம அன்னைக்கு வாங்கின உடனே நம்ம நமக்கு தான் அதை புதுசாக பார்த்தா விட மாட்டோம் இல்லையா உடனே நான் இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த கார அங்கே குன்னூர் தாண்டுறதுக்குள்ளே நம்ம பிரம்மச்சாரியெல்லாம் சுவாமிஜி ஹாப்பி ஜேர்னி அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க அவ்வளோதான் அன்றைக்கி இது போனது தான் அது ஹாப்பி ஜேர்னி தான் அது அதுக்கப்புறம் அந்த பொருளை வாங்குறதுக்கு எவ்வளவு இல்லை அது எட்டாயிரம் ரூபா போனது தான் இந்த பொருளை வாங்குறதுக்கு இல்லை ஏன்னா இப்போ அதுக்கு செல்லு வந்து எதுக்கு சொல்கிறேன் எதையோ காதலை ஊதி எனத்தையோ கொடுத்துட்டு போயிட்டான் இதுக்கு பேர் என்னென்னா வஞ்சமுள்ள பாவம் வஞ்சன பண்ணுறோன்னு தெரியல அவர் என்னமோ சம்பாதிக்கிறோன்னு நினச்சி பண்ணிவிட்டார் அவர் இது நான் உதாரணத்துக்கு சொன்னேன் இது மாதிரி எத்தனையோ நடக்கிறது இந்த டிவியிலலாம் வந்து டெலிஷாப்பெல்லாம் இருக்கே அதெல்லாம் சும்மா ஊதர் தான் ஊதர் தான் டெலிஷாப் பாருங்க இது இப்படி இருக்கோ அது அப்படி இருக்குன்னு சொல்லி இத்தனை ரூபான்னு சொன்ன உடனே நீங்கள் உடனே ஃபோன் பண்ணி வாங்கிட்டுருவீங்க அது வெறும் பிளாஸ்டிக் டப்பாவாக இருக்கும் எல்லாம் கடைசியில் பார்த்தோன்னே சரி நம்ம ஏமாந்தது வெளியில் சொன்னால் அதை விட மானக்கேடு ஏமாந்ததை வெளியில் சொல்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும் இல்லையா ஏன் ஏமாந்த ஏமாந்ததை போய் இன்னொருத்த சொன்னால் ஏமாந்த போயிட்டாரேன்னு சொல்லி மற்றவங்க தப்பாக நினைக்க மாட்டா நினைப்பாங்களேன்னு வருத்தம் இல்லாமல் இருக்கணும் அதனால் வந்து இந்த வஞ்சம் குருநாதர்கிட்ட போயிருக்கேன் குருநாதா இது உலகத்தில் தான் ஜனங்களெல்லாம் என்னத்தையாவது உன்னை வாங்கிட்டு எதையாவது ஊதிவிடுவான் மீனிங்லெஸ் மந்த்ரா தயான் சுவாமி சொன்ன மாதிரி அதாவது மந்திரங்கள்லாம் இப்போ மீனிங்லெஸ் மந்த்ராஸ்ன்னு ஒரு யாரோ ஒருத்தருக்கு வந்து உபதேசம் பண்றார் வெளியினா உலகம் முழுக்க ஒரு குருநாதர் அவர் உபதேசம் பண்றார் யாராவது நீங்க வந்தீங்கன்னா உன் பேர் என்னப்பா ராஜேஷா சரி ஓம் பேர் ராஜேஷ் என் பேர் என்ன ஓம்காரானந்தா ஓம்ரா ஓம் ராபி ஓம் ராம்ரா ஓம் ரா ஓம் ரா யார்டையும் ஓம்ரா ஓம்ரா ஓம்ரா நீங்க என்ன கணேசனா சரி ஜம் பண்ணா நிஜமா நான் ஏதோ கதை விட நினைக்கிறாங்க நல்லா உலகத்துல நடக்குது இல்லாட்டி எப்படி நான் இதெல்லாம் சொல்லுவேன் யார்கிட்டையும் சொல்லிடாத அந்த ஆள் வந்து எங்கிட்ட சொல்லிவிட்டான் ஏன்னா நம்மளது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இப்படி பண்ணிட்டாங்க சாமி அப்படிங்கிறார் நடக்கிறது தயாந்து சுவாமிஜி ஜோக்கா சொல்லுவாரு வெளிநாட்டுல நிறைய பேர் இருக்காங்க பாவம் அவங்களுக்கு பாவம் நிம்மதி இல்லை அவனுக்கு நிறைய பணம் இருக்கு நிம்மதினா என்னன்னு கிடைத்துறியா கிலோ என்ன விலைன்னு தான் கேட்கணும் அதனால வந்து அவன் என்ன பண்ணிருக்கா இங்கிருந்து நம்ம சுவாமியெல்லாம் நிறைய பேர் போறவங்க இருக்காங்கல்ல போனவர்கள் ஒருத்தர் சுவாமி என்ன பண்ணிருக்காரு ஒரு ஒருத்தர் போய் ஏதோ கியூரியாசிட்டி என்னதான் அந்த சாமியார் சொல்கிறார் பார்க்கலான்னு சொல்லி ஒரு ஆசையில் போய் உக்காந்த உடனே அந்த சாமியார் வந்து மந்திரஞ்சலி கொடுத்துட்டார் ஒரு மந்திரஞ்சலி கொடுத்துட்டார் அந்த மந்திரத்துக்கு எவ்வளோ ஒன்று நூறு டாலர் வாங்கிட்டார் அமெரிக்கன் டாலர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் நூறு டாலர் கொடுத்துட்டார் வீட்டுக்கு வந்த உடனே ஒய்ஃப் கேட்டா என்ன ஏதோ என்ன எதுக்கு எங்கே எதுக்கு போன அங்கே போனேன் அந்த சாமியார் என்ன சொன்னார் அப்படின்னு அந்த சாமியார் எனக்கு ஒரு மந்திரஞ்சலி கொடுத்தார் என்ன மந்திரம் அது வெளியில் சொல்லக்கூடாது அதுக்கு எவ்வளோ கொடுத்தேன் நீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் வெளியில் சொல்லக்கூடாதா ஒய்ஃப் கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு ஆமாம் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லக்கூடாது ஆமா சொல்லவே கூடாது நீ சொல்லித்தரி பரவாயில்ல அதோட அர்த்தத்தையாவது சொல்லு அதுக்கு அர்த்தமே கிடையாது சரி பரவாயில்ல இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம் அதுக்கு அர்த்தத்தையாவது சொல்லு அர்த்தத்தையாவது சொல்லு அதுக்கு அர்த்தமே கிடையாது அர்த்தம் தெரியாத மந்திரத்துக்கு போய் ஹண்ட்ரட் டாலர்ஸா அப்படின்னா திரும்ப பார்த்தான் திரும்ப திரும்ப இந்த பொண்ணு ஒய்ஃப் கேட்டு கேட்டு பார்த்தா சொல்றியா இல்லையா சொன்னா தான் விடுவேன் அப்படின்னு முடியும் அப்படியே சரி நான் டைவர்ஸ் பண்ணிட்டு போறேன் அப்படின்னா அவன் போனதுக்கு பிறகு அவன் சொன்னான் ஆமா மந்திரம் நிஜமாவே வேலை செய்யறதுன்னான்ல ஜோக்கு இதை வந்து சுவாமிஜி அரை மணி நேரம் சொல்லுவார் அதனால வந்து மந்திரம் இப்பதான் வேலை பண்றது குரு இஸ் கிரேட்டு மந்திரம் வேலை செய்யறது என்னத்தையாவது காதலை ஊதியத்தையா பறிச்சுட்டு போயிடுறான் நிறைய பேர் நிறைய குருமார்கள் இருக்கார்கள் நிறைய குருமார்கள் சீடர்களுடைய பொருளை பறிப்பதற்காக இருக்கிறார்கள் மிக மிக அபூர்வமான சில குருமார்களே ஸ்ரீடருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உண்மையான துன்பத்தை நீக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்குது பகவோ குரவ சந்தி சிஷ்ய வித்தாபாரிணாகித்த அபஹாரின பகவோ குரவசந்தி நிறைய பேர் இருக்காங்களாம் சிஷிய வித்தாபாரினா எந்த ஃபீல்டுலேயும் இருக்குது எல்லா ஃபீல்ட்லையும் இருக்குது மெட்ராஸ்லாம் போனால் கிட்னியவே காணாமல் போய்டுருக்கு ஆனால் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனால் எல்லாம் பார்க்குறோம் நம்ம அனுபவத்திலே தெரிகிறது பகவோ குரவ்சந்தி சிஷ்ய வித்தாபஹாரினா துர்லபா குரவஸ் சந்தி சிஷிய ஹிருத்தாபாரினா சிஷ்யனுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய தாபத்தை நீக்கக்கூடிய குருமார்கள் துர்லபாக ரொம்ப அரிதானவர்கள் அப்படின்னு ஸ்லோகமே சொல்வது வஞ்சமில் குருவே உங்களை நம்பி நான் வந்தேன் ஒன்றுமே இல்லைன்னு எல்லாமே இல்லைன்னு பாழையோ நான் அகமேன அனுபவிப்பேன் வஞ்சமில்லாத குருநாதா மற்றவங்கள மாதிரி நீங்கள் இல்லையே அப்படின்னு சொல்லி வஞ்சமில் குருவே என்ற மகன் மகன் மதி அந்த பையன் அந்த ம மகன்னா சிஷ்யனெலாம் எல்லா சிஷ்யனும் குருவுக்கு புத்திரனுக்கு சமானம் அதனால் மகன் மதி தெளிய சொல்வார் அப்பனா என்ன அர்த்தம் அவனுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்கு அறியாமை இல்லை அறியாமை நீங்கள் சொல்வார்னு சொல்லலை தெரிய சொல்வார் அவனுக்கு இன்னும் விஷயம் தெளிவாக புரியும்படி விளக்கிச் சொல்லுகிறார் இவருடைய இவருடைய உரைய படிப்பம் இந்த பாரையை மாத்திரம் நூற்றி ஐம்பத்தி நாலாம் பக்கம் பஞ்ச கோஷங்களை நேதித்த விடத்து எப்படி பாருங்க நேதித்த அவைகளின் அபாவத்தைக் கண்டு இதனை யானென பாவிக்கில் யான் சூன்யமாய் விடுவேன் அல்லவா இதுவா புருஷார்த்தம் என்பான் இதுவா புருஷார்த்தம் வாழ்க்கையில் அடைய வேண்டிய லட்சியம் இதுதானா புருஷார்த்தம் என்பான் அஞ்சன இருளையோ நான் அகமென அனுபவிப்பேன் இந்த சிதம்பரத்துக்கு போன சிதம்பர ரகசியம்னு சொல்லி திறந்த உடனே இப்படியே தீபார காட்டுவோம் என்ன யாருக்குண்ணா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைக்கா ஒண்ணும் இல்லாததுக்கா தீபார காட்டுறான் அதுதான் சிதம்பர ரகசியம் அது ஆகாச தத்துவம் ஆகாச தத்துவத்துக்கு தீபாராதனை பண்றான் ஆகாசம் இருக்கப்பா ஆகாசம்னு ஒன்று இருக்குது இன்னும் அதை ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை அதனால அங்கே தீபாராதனை பண்ணுறதே ஆகாசத்துக்கு தான் அது மாதிரி சிதம்பரத்துக்கு போய் சிதம்பர ரகசியம் பார்க்கணும்னு போய் ரொம்ப நாளாக ரொம்ப அந்த ஆசை என்றைக்கு போவேணும்னு திருநாளை போவார் மாதிரி நந்தனார் மாதிரி சிதம்பரத்துக்கு என்றைக்கு போவேணும் இதுதானோ தில்லை ஸ்தலமெல்லாம் பாட்டெல்லாம் பாடி உள்ளே போய் அதுவோ இதுவோ என்று அலைந்துடும் பேய் என்னை ஜதி இது என்று காட்டி சிதம்பரத்தை கூட்டுனு வந்து பிரம்மாண்டமான கோயிலுக்குலாம் போய் இதுதான் நடராஜான்னு சொல்லி இதுதான் சிவலிங்கம் ரத்ன சபாபதி காமிச்சு கடைசியில இதுதான் சிதம்பர ரகசியம் அங்க என்ன வில்லமாலையா தொங்குறதுன்னு அது என்ன வேணும் நட்ட நடுப்புற வில்லமாலையா தொங்குறது அதுதான் ஆகாயத்துக்கு மாலை போட்டிருக்கு ஆகாயத்துக்கு மாலை போட்டிருக்கு அப்புறம்தான் புரியுது இந்த ஸ்பேஸ் உனக்கு புரியணும்னா உன் தலைக்குள்ள ஸ்பேஸ் இல்லாம இருக்கணும் ஆக அப்போத்தான் உனக்கு வந்து அது புரியும் இல்லாட்டி தலைக்குள்ள ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் ஆயிடும் புருஷார்த்தம் இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்ட புருஷார்த்தம் என்பான் அஞ்சன இருளையோ நான் அகமேனா அனுபவிப்பேன் சில பேருக்கு இந்த கைலாச யாத்திரை பண்ணிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க போகிறதுக்கு முன்னாடியே தெரிய வேண்டாமோ சுவாமி அங்கே ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைங்கிறது இல்லைப்பா அங்கே மழை பெருசாக கோயிலே இல்லையே சாமியே இல்லையேன்னு அதுதான் மலையே தான் சுவாமி அந்த கைலாசமே தான் இதுக்காக இவ்வளோ தூரம் போகணும் ஆமாம் இதுதான் இவ்வளோ தூரம் போகணும் சொல்லப்போனால் போகிறதே ஆனந்தம் அப்புறம் போய் பார்க்கறது இருக்கட்டும் இந்த தர்மத்துக்கு அதர்மத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம் சூட்சம் என்னன்னா தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இந்த அதர்மத்தை கடைபிடிக்கிற போதே ஆனந்தமாக இருக்குமோ சில பேர் பிடிக்கிற போதே ஆனந்தமாக இருக்குன்னு தோன்றுற மாதிரி இருக்கும் யார்கிட்டையும் அவர் தன்ட்டுக்கு சொல்லுங்க பொய் பேசுகிற போது உனக்கு இன்பமாக இருக்கிறதான்னு கேட்டு பாருங்கள் சாதாரணமாக பொய் பேசும்போது இன்பமாக நீ பொய் பேசுகிறாயா அப்படின்னு கேட்டு பாருங்க என்ன சொல்லுவான் கொஞ்சம் பொய் பேசும்போது உனக்கு சந்தோஷமாக ஐயா ஊரில் இல்லை அப்படின்னு சொல்கிற போது சந்தோஷமாக சொன்னேன் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் அப்போ சொல்ல முடியாது இதுக்கெல்லாம் பெரிய ஃபிலாசபியே படிக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சா போகிறோம் அப்புறம் வந்து பொய் வந்து பேசுகிற போதும் துக்கமாக இருக்குது துக்கமாக இருக்கு சுகமாக இருக்கோ இல்லை துக்கமாக இருக்கோ இல்லையோ சுகமாக இல்லை துக்கமாக இருக்கோ இல்லையோ வேற விஷயம் சுகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது யாராலையும் ரொம்ப எனக்கு பொய் சொல்லும் பொழுது ஏற்படும் பேரின்பத்தை கேட்க வேண்டுமே அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது இன்னொருவனை நிந்திக்கும் பொழுது யான் அடையும் இன்பம் என்னவென்று சொல்ல சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது அது மாத்திரமில்லை பொய் அதர்மத்தை பண்ணி வர பலன் மாத்திரம் சந்தோஷமாக இருக்க போகிறது நிச்சயமாக துன்பம்தான் அதர்மத்தை செய்யும் அது இன்பத்தை கொடுப்பதில்லை அதர்மத்தை செய்து முடித்த பிறகும் அது துன்ப பலனைத்தான் கொடுக்க போகிறது புரியறதில்லை சொன்னாலே புரிய தர்மத்தை கடைபிடிக்கும் போதே ஆனந்தமாக நான் எதுக்கு கைலாச யாத்திரை போகிற போதுங்கிற விஷயத்துலேருந்து ஆரம்பித்தேன் நம்ம டாபிக் வந்து இதுவாக புருஷார்த்தம் அதுதான் விஷயம் கைலாசத்துக்கு போகிறோங்கிற நினைப்பே சந்தோஷமாக இருக்குது கைலாசத்துக்கு அப்ளை பண்ணிட்டேங்கிறது சந்தோஷமாக இருக்குது அதுக்காக பகவானுக்கு நான் தினம் பூஜை பண்ணுறேன் விரத்தம் இருக்கேங்கிறது சந்தோஷமாக இருக்குது அப்புறம் எல்லோரும் என்னை வழி அனுப்பி வைக்கிறது சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் நான் பிரயாணத்தில் சிவபெருமானை நினைச்சுக்கிட்டே பிரயாணம் பண்ணுறது சந்தோஷமாக இருக்குது அப்புறம் பாதையெல்லாம் சந்தோஷமாக இருக்குது அப்புறம் அங்கே போய் மாத்திரம் ஐயோ இதுக்காவா வந்தேன்னா அது முதலே தெரிஞ்சுட்டு போகணும் அங்கே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுகிட்டு போகணும் தெரிஞ்சுன்னு போ என்னென்னா எதுக்கு சொல்கிறேன் தர்மத்தை கடைபிடிக்கும் போதும் மகிழ்ச்சியாக இருக்குது தர்மத்தோட பலன் வரும்போதும் சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயம் புரிஞ்சால் எல்லாரும் தர்மத்தை கடைப்பிடிக்கத்தான் ஆசைப்படணும் அப்படி இருந்தால் தர்மத்தை பண்ணுறான்னா அது ஏதோ சரியாக சிந்திக்கலன்னு அர்த்தம் ஆ இதுவா புருஷார்த்தம் என்பான் அஞ்சன இருளையோ நான மகம் அனுபவிப்பேன் அதுக்கு அர்த்தம் இதுவா புருஷார்த்தம் அனுபவிப்பேன் என்றும் தம் பசியை தனித்தற்கு வேறொரு கதியின்மையின் நம்முடைய பசியை தனித்தற்கு வேறொரு கதி கிடையாது சாப்பிடணும் அறங்காட்டுபவர் போல் உலகிலுள்ளோர் என்னுடைய எனக்கோ பசி அந்த பசியை தணிக்க வேண்டியது நீங்கள் தான் நிறைய சாப்பாடு வச்சுருக்கீங்க அந்த சாப்பாடை போட்டு என் பசியை தவிர்க்க தணிக்க வேண்டியது நீங்கள் எனக்கு வேறு கதி இல்லை எனக்கு ஞானத்து ஞான பசி அறியாமை நீங்கி அறிவு பசி அது நீங்கள் உங்கள்கிட்ட அறிவு நான் வந்திருக்கேன் ஆனால் என்ன பண்ணுறாங்க உலகத்தில் என்ன போல் நல்ல தர்மத்தை காட்டுற மாதிரி உலகிலுள்ளோர் பொருளை உபாயத்தால் கவர்ந்து உபாயமல்லாத யாதேனும் ஒன்றை காதினுள்ளே ஊதிவிடா நிற்கும் வஞ்சகர் போலல்லாது போலாது என்ன பண்ணுவான்னா ஏதோ நல்லது செய்கிற மாதிரி செஞ்சு அப்புறம் என்ன பண்ணுவான்னா ஒன்றும் இல்லாத இல்லாத கையில் கொடுத்துட்டு போயிடுவான் இந்த வந்து அடிக்கடி பேப்பர்லாம் பார்க்கலாம் துப்பாக்கி போட்டிருப்போம் பார்த்துருக்கீங்களா கன் இதுக்கு வந்து இப்படி எழுதினீங்கன்னா இது கிடைக்கிறேன் பேப்பர்லாம் வரும் நியூஸ் பேப்பர்லாம் வரும் சில சமயம் இதை எழுதி அனுப்பவும் ஐம்பதே ரூபாய் அற்புதமான துப்பாக்கிம்மா கடைசியில் பார்த்தா என்ன தெரியுமா நம்ம தீபாவளி அன்னைக்கு சுடுவோம்ல குழந்தைங்களுக்கெல்லாம் கேப்பு வச்சு அதுதான் வரும் ஆனால் துப்பாக்கி தானே சொன்னேன் துப்பாக்கி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கிறது நினச்சி வாங்கிவிட்டாங்க இதெல்லாம் நல்ல திருஷ்டாந்தம் அடிக்கடி நீங்கள் பாருங்கள் பேப்பரில் பேப்பரில் வர அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே இதுதான் என்னது அறங்காட்டுபவர் போல நீங்கள் இப்போ ஒரு இப்போ ஒரு தேக்கு மரம் நட்டுட்டா இருபது வருஷம் கழித்து பாருங்கள் அந்த தேக்கு மரம் இத்தனை தடி மொத்தமாக வந்திருக்கும் கொஞ்சமாவது தயான் சமை இதெல்லாம் கூட தெரியாதவங்க என்னது ஃபேமிலின்னு கேட்டார் இந்த சா காமன் சென்ஸ் கூட இல்லை ஏன்பா என்கிட்ட இவ்வளோ வாங்கிட்டு இத்தனை பெர்சன்டேஜ் கொடுக்குறேன்னு சொல்கிறான் அவன் எப்படி கொடுக்க முடியும்னு கொஞ்சமாக நீ யோசிச்சியா இது கூட தெரியாது நீ என்னத்துக்கு உனக்கு குடும்பம் குழந்தை குட்டின்னு கேட்டார் உனக்கு என்னத்துக்கு ஃபேமிலி நியாயமான கேள்விதானே இத்தனை தட்டி வரும் நல்லா வர்றதுக்கு நூற்றி வருஷம் ஆகும் எவனுக்கும் எவனுக்கும் தெரியாது நல்ல நல்ல வைரம் பாஞ்ச தேக்கு மரம் வர்றதுக்கு நூற்றி இருபது வருஷம் ஆகும் இது பணத்தை ஆசைப்பிடிச்சு இருக்கிற பணத்தைலாம் அதில் கொண்டு போய் போட்டு பாவம் மிடில் கிளாஸ் பீப்புள் அவங்க என்னென்னா இப்போ இப்படி ஒன்று போட்டால் ரெண்டாக வந்துடும்ங்கிற ஆசையில் போட்டு கடைசியில் என்ன உள்ளதும் போச்சுன்னா இதோ கொஞ்ச நெஞ்சம் அதுவும் போயிடுச்சு எத்தனை ஃபைனான்ஸ் கம்பெனி தெரியறதில்லை இதெல்லாம் இதான் போல் உங்களுக்கு டிவியில் எங்கே பார்த்தாலும் திரும்பின பக்கமெல்லாம் அந்த தேக்கு மரமாக காமிக்கிறோம் பார்க்கற போது இவருக்கு என்னமோ இப்போவே ஆகிட்ட மாதிரி இருபது வருஷம் கழித்து நாளைக்கு இருப்போம் வாங்கிறது கேரண்டியே காணும் இருபது வருஷம் கழித்து வரப்போகிற ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கி ப்ரெசண்ட்டை என்ஜாய் பண்ணி முடிக்கிறதுக்கே டைம் இல்லை அப்புறம் எப்படி இதெல்லாம் பண்ணுறது அறங்காட்டுபவர் போல் உலகிலுள்ளோர் பொருளை உபாயத்தால் கவர்ந்து உபாயத்த உபாயத்தால் கவர்ந்து உபாயமல்லாத யாதேனும் ஒன்றை காதின் உள்ளே ஊதி விடா நிற்கும் சொல்லி விடுவான் நிற்கும் வஞ்சகர் போலாது பொருளியா பொருள் பொருள் பொருள் இச்சென்மையானும் கருணை கருணையே திரு உருவானமையாலும் உங்களுக்கு பொருளாச கிடையாது கருணையே வடிவெடுத்தவர் தம்மை அடைந்தோர் கடைத்தேறும்படிக்கு ஸ்ருதிசம்மதமானஉபாயத்தைஅருளா நிற்கும் ஆச்சாரியரே என்பான் வஞ்சமில் குருவே என்றும் கூறினான் வஞ்சமில் குருவே என்றும் கூறினத்துக்கு விளக்கம்தான் இத்தனை நேரம் படிச்சது அதுதான் நிறைய நீங்கள் சமுதாயத்தில் பார்க்கலாம் இந்த குறி சொல்கிறது அது இருக்குன்னு நீங்கள் பாருங்களேன் நம்மளே கேட்குறாங்க அரண்மனை புது சாமியார் குறி சொல்லுவாரா மை போட்டு பார்ப்பாரா சொல்லுவாரான்னு பாட் கண்டிப்பாக சொல்லுவேன் நம்ம ஸ்பெஷல் இதெல்லாம் பண்ணும் என்ன பெரிய கஷ்டம் அங்கேருந்து நாலு பேரை வந்து நீ வந்து அந்த ஆழ பற்றி எல்லாம் முதலே சொல்லிவிடு எனக்கு எப்படின்னு சொல்லி வச்சுன்னா சொல்லிவிடலாம் என்ன பெரிய விஷயம் எவ்வளோ ஒண்ணா ஐநூற்றி ஒரு ரூபா ஜனவஞ்சமில் குருவே என்றான் அதனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சிருஷ்டியில் ரெண்டும் எப்பவுமே இருக்கும் போலியும் இருக்கும் அசலும் இருக்கும் படைப்பில் என்றுமே அசலும் போலியும் உண்டு பகவானே அசல் போலி இருக்குது அப்படின்னு கிறிஸ்தவங்களெலாம் சொல்கிறாங்க எங்கள் சாமி தான் உண்மையான சாமி மற்ற சாமியெல்லாம் போலி சாமி அதுவும் போலின்னு கூட்ட பரவாயில்ல பிசாச்சு சாத்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாருங்களேன் அந்த காளியை பார்த்தீங்கன்னாலே நமக்கே பயமாக இருக்குது எங்கள் இதில் மாத்திரம் பார்த்துருங்க சிலுவையில் ரத்தம் அடைஞ்சு தான் இருக்குது அது ஒன்றும் அவ்வளோ இதாக கருணை நமக்காக போயிட்டார்னா யோசித்து சொல்ல வேண்டாமா அதனால் எல்லா ஃபீல்டிலையும் இருக்குது கடைசியில் இப்போ என்ன முடிக்கிற போது எப்படி முடிக்கிறது இந்த பாடத்தை நான் அதனால் மகன் மதி தெளிய சொல்வார் அந்த மகனுடைய மதியானது தெளிய சொல்கிறார் எப்படி சொல்கிறார் அடுத்த பாட்டில் சொல்கிறார் அது என்னைக்கு பார்க்கலாம் நாளைக்கு மறுநாள் பார்க்கலாம் அய்யனேயனதுள்ளேனின் அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல் உதவிக்கோர் உதவிநாயேன் சையுமாறும் காணேன் திருவடீ போற்றி போற்றீ ஸ்வரோருமை வோமவத்வாப்யா தட்சிணா மூர்த்தே நம ஓம் சாந்தி ரி ஓ